ஆனா அவருக்கு அது மாதிரி படியா அப்ப எத்த பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதான்டா கிச்சடி அப்ப எதை கடந்து போனார் போவார் சொல்லிடுங்க ஆன்ம தத்துவம் படிச்சிருக்கியா ஆமங்க இருபத்தி அப்புறம் வித்யா தத்துவம் ஏழு அப்புறம் சிவ தத்துவத்தனை அஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு இதை விரிவாக இந்த தத்துவங்கள நடமாடுற வரைக்கும் காண முடியுமா முடியாது அப்ப எப்ப சிவத்தை கண்டால் எது நிகழ்ந்துடும் நம்ம தள்ள வேணாம் தானா நிகழ்ந்துடும் தானா நிகழும் எது நிகழ்ந்துடும் தத்துவங்கள் எழுந்திடும் பத்தியா அப்ப இதுல பின்னால போற ஒரு எதுல ஏறி போறார் கருங்கள் படி உனக்கு எனக்கும் முன்னால போற ஆளுக்கா நான் எனக்கும் தான் ஆனா இந்த பின்னால போறவருக்கு மட்டும் அது படியல்லடா ராஜா அதான் எங்கள் திருவள்ளுவர் சொன்னார் நீ காண்பது படியானாலும் தத்துவ நோக்கில பாருனர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப மெய்ப்பொருள் கண்ட என்ன பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏரி அப்போ இந்த படிக்கலாம் தத்துவங்கள் பிறகு மேலே காண்பது என்ன உனக்கு எனக்கும் சிவலிங்க திருமேனி ஆனா அவருக்கு இந்த பாட்டுலாம் லட்சம் இல்ல கோடி போறோம் அதுக்கு மேல போடும் ஆன யாம் சிவத்தை ஆனை பவர் போல சிவத்தை சார வேண்டிய உயிர்ப்பா சார்பு கெட ஒழிகின் மற்றடி நோய் மெய்யுணு என்னமோ சார்பு உணர்கிறாராம் சார்பெல்லாம் கெடுதான் நெற்றுப்பண்ணின் பயனில்லை பாஸ் பண்ணின் பயன் இல்ல வேண்டுமோ அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப ஒழிகின் நடைபெற்றால் சார்தரும் நோய் சார்தரா உன்னை அடைய வேண்டிய நோய் வேற ஒரே குப்பையில போடுங்கிருப்பான் இந்த குரல்கள் இந்த குரல்கள் சார்புணந்து சார்புகிறபடியும் இந்த குரல் எல்லாம் யோகியதையா நாங்க ஒரு காலத்தில் பலவருக்கு நடத்தணும் ஒரு மணி நேரம் வகுப்பு கல்லூரியில் அவுட்லைன் நாளைக்கு மீண்டும் நடத்துவோம் ரெண்டு மணி நேரம் நடத்துவோம் இந்த ஒரே ஒரு திருக்குறள் அதே போல இதுக்கு அண்ணன் காமம் வெகுடி மயக்கம் நாமம் கடை கட நோய் அடுத்த குரல் அது அப்படிதான் ரெண்டு வகுப்பு ஆமா ஆமா நடத்துறதுன்னு உண்மையா அப்படிதான் நடத்தலாம் படிக்கிறதுனா படிச்சேன் பே தத்துவங்கள் என்னும் பெரு சோபானம் ஏரி ஆனயாம் சிவத்தை சார ஆனைபவர் போல நாமெல்லாம் ரெண்டு காணுன்னு சிவலிங்கமா இது நல்லிங்க சிவலிங்கமா இருக்குது போட்டுட்டு போயிட்டு அந்த காரை எல்லாம் பொசிக்கி வச்சிருப்பான் எனக்கும் பசிக்குது இறங்கடா இறங்கி விடுவோம் இதுதான் ஓம்புத்தி நல்லவா ஆனால் ஆனயாம் சிவத்தை சார ஆனைபவர் போல செய்கிருக்கு ரொம்ப உயர்வா சொல்லும் சொல்ல போட்டுருவ நந்தனார் ஐயர் இங்க ஐயர் ஐயர் ஏன் தின்னாரு சொல்ல ஐயர் நீல் நீள மலையை நீந்தி நேர் பட செல்லும் போதில் அப்ப இவர் ஏறியது படியல்லப்பா தத்துவங்களாகிய தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் கடன் செல்கிறார் நீ நானும் செல்வதெல்லாம் சிவலிங்கத்திருமே நீ வழிபாடு செய்துட்டு வருவோம்ப்பா இவர் ஆணையாம் சிவத்தை சார்ந்து சார்பு கட ஒழுகா இனி இவரை இந்த சார்தரம் நோய் சார்தரா நீங்க இடும்பா என்றெல்லாம் அந்த மனம் கமழ இவர் ஏறாராம் இதெல்லாம் என்ன பண்றது குறிப்பிட்ட பாடலாம் எனவே இப்படியாக மேலே சென்றவர் டையாரம்மை சென்றவர் காணாமன்பே அங்க நற்கருணை கூர்ந்த அருள் தீர் நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவிலன்புருவமான இதோ இப்பொழுது இன்னும் மேலே சென்றார் படியெல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு மேலே ஒரு நாலு படி ஏறனா கொடிமரம் பழனி ஞாபகம் பழனி ஞாபகம் திருக்காலம் ஞாபகம் முடியல பழனி ஞாபகம் அது எப்படியோ மாதம் ஒரு நாள் போகும்படியான ஒரு புண்ணியம் கிடைக்குதுவா இல்லை ஆனால் அது இயல்பாக போகணும்னாலும் கூட நீ போகும்படியாக நீ நினைச்சி பணித்து நீ வாப்பா அல்லவா என்று நீங்கள் அந்த வழிபாடு செய்துட்டு நீங்கள் பேசும்போது இருக்கிற உணர்ச்சி வேறு வழிபாடு செய்யாமல் வந்து பேசும்போது இருக்கிற உணர்ச்சி வேறு நிச்சயம் சத்தியம் அது அப்படி மேலே ஏறார் ஆச்சரியன் ஒரு நான்கு படி இருக்குது அப்படி ஏறுனா கொடிமரம் பெருமான கோயில முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எயில இவர் போகிறார் இவருக்கு முன்னாடி தெரியாத அன்பர் வர்றாருன்னு அவருடைய அருள் நோக்கம் அப்படியே படுதான் இருக்கு அப்படி படப்பட தங்கிய முன்னை சார்பு விட்டகல சார்பு உணர்ந்து சார்பு கெட சார்புங்கிறது உயிர் அடைய வேண்டிய பரம்பொருள் சார்பு கடை என்பது உயிரை சார்ந்திருக்கிற இருவினை மும்பலம் இவையெல்லாம் சார்பு எனவே எதை அதை சார்ந்தால் இவையெல்லாம் தாமையே கடலும் அதான் தன் தாங்கிய சார்பு விட்டு அகல அதான் சார்புணர்ந்து சார்பு கட ஒழியின் மற்ற சாரதரா சார்தரா நோய் சிங்கத்தில் சிங்கம் அப்படி பண்ணது அந்த கருத்தெல்லாம் அமையத்தான் இங்கேயும் சொன்னார் பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்பூர்வமானார் இதோ இப்படி அந்த நாலு படியும் கடந்தார் கடந்த உடனே மகமார்த்திருக்காலத்தி மலையெழு கொடுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார் ஏகநாயகர் ஒரு பொருள் ஏகநாயகன் ஒன்றிய குலம் ஒருவனிய தேவன் இந்த ஒருவனிய தேவன் என்பதனுடைய வர சொல் தான் ஏகநாயகன் என்று இன்னொன்று அங்கே அம்மையோ மற்ற இதெல்லாம் விநாயக பெருமான் மற்றவங்களும் யாரும் இல்லை தனிப்பட்ட சிவலிங்கம் அதனால ஏகநாயகரை கண்டார் அந்த பெருமானியை அப்படி திருமண் தன்னுடைய கண்களில் கண்டாராம் எழுந்த பேருவகை அன்பின் வேகமானது மேற்ல்ல மிக்கதோர் விரைவினோடும் ஓடி சென்றார் தடுவினார் மூந்து நின்றார் என்னது செய்வதுன்னு தெரியல அப்படியே தடுவினார் என் பொல்லாமணியை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தி திருவாக புணர்ச்சி பத்து எங்க பெருமானை காணணும் கண்ட வணங்கனா போதாது என்ன பண்ணணும் பெருமான் இருக்கணும் அப்படியே எடுத்து கட்டணும் அல்லவா புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணந்தே அந்த பெருமானி அப்படியே கட்டித்தருவனுங்கிறது அருணுங்கநாதர் இருவினை மும் மலமும் அர இரவியோடு பிரவியர ஏக நீயும் நானுமாயி பெருமானி எனக்கு முன்ன நீதான் இருக்கணும் உனக்கு முன்ன அடியன்தான் இருக்கணும் ஏக போகமாய் நீதாது சுவாமி வகை அப்படியே புள்ளி புணர்வதுன்னா இறுகும் வகையினர் இறுகட்டித்தல் விடுமா இறுகும் வகை பரமசுகம் அதனை அருள் எடை மறுதில் ஏகநாயகா லோகநாயகா பெருமாளி என்று சொன்னார் அந்த என் பொல்லாமணியை புள்ளி புணர்வது என்று சொல்லும் என்னை அனுபவம் கிடைக்கும் என்று சொன்னார் நமக்கு ஒரு காலையில் அந்த புண்ணியம் இப்பொழுது வராது ஆனால் எத்தனை ஆண்டுகளோ எத்தனை பிரிவுகளோ தெரியும் எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான் என்று முடிவு கட்டினார் நமக்கு எல்லாம் அந்த முடிவு என்றோ எப்ப வருமோ தெரியல அதனால மோகமாய்வோடி சென்றார் தழிவினார் போந்து நின்றார் எப்படி ஆனார் மாகமார்த்திருக்காலத்தின் நெடிது போது உயர்த்து நின்று நிறைந்தழுமயிற்கால் தோறும் வடிவலாம் புலகம் புங்க மலர்கீர் அருவி பாயே அன்பிற்கு உண்டோ அடைக்கு இல்லே அந்த அன்பிற்கு அடைக்குத்தாள் உண்டா இல்ல அதனால அப்படியே கண்களில் தண்ணி வந்தது அசைவும் அவருடைய வடிவு இல்ல அதனால அப்படி மயிர்காலெல்லாம் பொங்க கண்களத்தை தண்ணீர் வடிய எழுந்த பேருவகை அன்பின் வடிவேளாம் புலகம் பொங்க மலர்கடியற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ அச்சோங்கிறது மிக பெருமிதமான சொல் ஆர் பெறுவார் அச்சோவே என்று சொன்னாரு அடிய நீர்க்கு இவர் இங்கே ஆர்ப்பட்டார் அச்சோ கிடைத்தற்கரிய ஒன்னு இது மாதிரி எனக்கு முன்ன கிடைக்கலையேப்பா என்று சொல்லி மிக பெரும் படியிலா பறிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற இவர் இதுவரைக்கும் சென்றவர் எப்படின்னு கேட்டா சாதாரணமாக தின்னனார்தான் அப்படி சென்றார் ஆனா இப்பொழுது இல்ல அன்பின் வடிவமை இரண்டு அன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாய் யாரும் அமர்ந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே படியிலா பறிவு தானூர் படிவமாம் பரிசு தோன்ற நாகனுடைய பிள்ளையோ வேட்டையாடிய பிள்ளையோ என்று கருத வேணாப்பா பெருமான் மீது அதுதான் ஒரு வடிவு இந்த வடிவுதான் அது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அப்படி தடிவு நிற்கிறாராம் நிறுத்தனா இங்கே நிறுத்தணும் இல்லைன்னா ஒரு பத்து பாட்டு போகணும் அதனால இங்கே ஏகநாயகரை கண்டார் இந்த அனுபவத்தில் நம்ம ஒரு மாசம் இருப்போம் நம்ம கண்ணி கிடைக்குதோ கெட்டலியோ பெருமானை அப்படியே தடியவாறு தின்னார் அந்த அன்பின் வடிவாக நிற்கிறார் அந்த பெருமான் அந்த அருட்காட்சி கொடுத்து அந்த ஆன்மாவை கரையேற்றி கொண்டே இருக்கிறார் இப்படி ஒரு திங்கள் காலத்தின் மலையிலேயே நாம் இருப்போம் உணர்வினால் உடலால் பிரிவோம் திருவருள் அவ்வளவுதான் என்று வைத்து இம்மாதிரி எல்லாம் சுவைக்கும்படியாக நினைக்கும்படியாக பாட்படுத்துகிற பெருமானுடைய திருவுளை நினைக்கிறோம் அடுத்தார் போல வீட்டை எல்லாம் இவ்வாறு நினைக்க வேண்டும் என்று பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னி நின்று இப்படி சொன்னதுனால இல்லை ஏன்னா கண்ணப்பர் வரலாறு எல்லாம் ஒரே வகுப்புன்னு சொன்னா நூற்றி ஆறு பாட்டு இப்படி போயே போயிடலாம் வா அப்படி இல்லாமல் எதோ புண்ணியம் கிடைத்திருக்கிறது அதனால் என்ன புண்ணியம் செய்து நெஞ்சமே என்று நெஞ்சையே நம்ம வாழ்த்திக் கொள்ளலாம் எல்லாமல்ல பெருமான திருவருள் கூட்ட வேண்டும் என்று பெருமானுடைய திருவிடிகளையும் குருமூர்த்தியின் திருவடிகளையும் வணங்கி இப்பொழுது கண்ணப்பருடைய வரலாற்றிலே நேரே கீழிருந்தவாறு தானும் நானுமாக கையில் இது காலத்தின் மலை சென்றிருக்கிறார்கள் சென்று அந்த அந்த பெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணப்பருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி படியிலா பறிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற இந்த படியிலா பறிவு படியின ஒப்பு ஒரு அன்பே ஒரு வடிவு கொண்டிருந்தால் எப்படியோ அது போல நிற்கிறாராம் அந்த காலத்தின் ஆதிர் முன்னில் அப்படி சொல்கின்ற பொழுதுதான் அது ஒரு வரியும் சொல்கிற ஒரு அடி அடியிற்கு இவர் தாம் இங்கே அகப்பட்டார் அப்படின்னார் ரொம்ப கீழாக இருக்கிற அடியினு கூட இவ்வளவு பெரிய கருணைமூர்த்தியாக இருந்த காலத்தின் ஆதிர் எனக்கு அகப்பட்டார் அகப்பட்டார்னா என்னுடைய அகப்பட்டார்னா எனக்கே உரித்தாக அமை அச்சோ பெரிய வியத்தர் கூறியதல்லவா என்று கருதி அந்த அன்பே வடிவாக இருந்து அந்த பெருமானை கண்டு பழகிறார் இதுதான் நம்முடைய சாத்திர நூல்கள் என்ன சொல்கிறது சிவலிங்க திருமேனியை கண்டால் காலையில் கூட பத்தி நினைவு பண்ணும் இது எந்த காலத்துக்கு எப்போ எடுத்துட்டு வந்தது எந்த ஒரு கல் இப்படி எல்லாம் ஆரம்பிக்கப்படாது ஆரம்பிச்சா அந்த பக்தி எங்கேயோ போடும் எங்கே போடும் அந்த உள்ளே சென்று விட்டால் அந்த திருமேனியை கண்டு மாத்திரத்திலே பெருமானியே என்று கருதணும் அப்பதான் அந்த அன்பு வளரும் அது தவிர மற்ற மறுதலையான ஆராய்ச்சியெல்லாம் செய்தோம்னு சொன்னா அந்த அன்பு வளரும் முக்கியமே தவிர ஆய்வு முக்கியம் அந்த காலத்தின் விடாமல் அபிஷேகம் அவருக்கு அந்த மாதிரி ஆனால் இவருக்கு அது பெருமானியே என்று கருதும்படியான அந்த பேருள்ளை கண்டு வியந்து கொண்டிருக்கிற நிலமையிலே வெம்மர குளத்து வந்த வேட்டு வச்சாதி யார் போல் கைமாலை கரடி வேங்கை அறிதிரி காணம் தண்ணில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இந்த திருமேனியை பார்த்த உடனே பெருமானே நீங்கள் இவ்வளவு பெரிய இந்த மலையில யாரும் துணை இல்லாமல் வெறும் கரடியும் புலியும் தெரிகிற இந்த இடத்துல தனியாயிருக்கிறீர்களே என்று கருதினாராம் இப்ப பெருமானி என்னைக்கும் தனியானவன் தான் அவன் யாரோட இருப்பான் கொடுத்துடும் திருவாசகத்துல தாயும் ஏழு தந்த ஏலி தாந்தனி என் காணேரி அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைப்பா தனிக்கட்ட அவன் வேற யாரும் தாயும் ஏழு தந்த ஏலி தாந்தணி என் காணேரீ என்றெல்லாம் மணிவாச சொன்னது போல இங்க தன்னந்தனியா இருக்கிறீர்களே இது இந்த புலிகள் கரடிகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் அச்சுறுத்தாதா என்று இருக்கிறார் போது அப்படியான என்னையா ஆண்டவனத்தில் இந்த கரடி புலிகள் வந்து தீங்கு செய்யுமா நீங்க ஆராய்ச்சி பயப்படாது அதெல்லாம் இங்க ஒரு அருமையான ஒரு உல தத்துவம் ரொம்ப அருமையான தத்துவம் பரிமையலகர் போற போக்குள்ள எழுதனா மனுஷன் திருக்குறள் உரையில எழுதும்போது ஒரு குணம் மேற்படுகின்ற பொழுது மற்ற குணங்கள் அடங்கிவிடும் இது சைக்காலஜி இத ரொம்ப பெருசா சொல்ல வேண்டியதில்லை சின்ன முறையில சொன்னோம்னா ஆத்திரம் அதிகமா இருக்கும் போது புத்தி போடும் புத்தி கீழே போடும் ஆத்திரி மட்டும் அடி பொய் அடி ஆடா இப்படி அடிச்சு மூளை இருக்கா உனக்கு என்று கேட்கிறேன் ஏன் ஆத்திரம் அதிகமா செய்யும் போது மூளை இருக்காதுதான் போயப்படும் அறிவு வேலை செய்யாது அறிவு வேலை செய்கின்ற பொழுது அன்பு இருக்காது அதனால ஒன்று மிகும்புது இன்னொன்று அடங்கி இருக்கும் போது நிலை மனசுக்கு அல்ல அதனால தன்னை போலவே பாவனிக்கின்ற பொழுது பெருமானே சுத்தி கரடியெல்லாம் இருக்கே விலங்குகள் வருகின்றனவே இரவு நேரத்தில் ஒரு யாரும் தன்னியில் உனக்கு விட்டோம்னா தண்ணி வேணும்னா கூட யாருப்பா கொடுப்பா என்று அப்படி ஒரு நினைப்பு வந்தே தவிர அறிவு வகையில எல்லாம் கடந்த பரம்பொருள் ஆயிற்று அவருக்கு தாகம் ஏது பசி ஏது இந்த விலங்குகள் என்ன செய்து விட முடியும் என்ற ஒரு அந்த ஆய்வு அல்ல எல்லாம் இருக்கின்றனவே என்றெல்லாம் சொல்லி அலமருகின்றாம் உம்மூடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கட்டேன் இம்மலை தனியே நீருங்கிருப்பதே தன்னந்தனியா இருக்கிறீங்களே உங்களுக்கு யாரும் துணை இல்லாமல் இருக்கிறீங்களே என்று கருதி அந்த அன்பு மீதுருவினாலும் அந்த பெருமான் நோக்கி கேட்கிறாராம் கேட்டு விட்டு கைச்சீலை விழுந்த தோறார் கையில வில்லெடுத்து கொண்டு வந்தவர் இந்த அன்பு மீதுருவினாலே தானா கை நிகழ்ந்து விட்டது தானா வெள்ளை கழு உழுது கைச்சீலை விழுந்த தோரார் காளையார் பூவும் பறித்திட்டு நீரும் பார்த்து மச்சி செய்தார் யாரோ இந்த பாட்டு பாடுகின்ற பொழுது ஒளியும் ஒளியும் காட்டினால் மிக அற்புதமாக காட்டணும் என்ன செய்யணும் பொதுவாக முன்னே படித்த பாட்டு படிக்கும் அந்த திருமேனி சிவலிங்க திருமேனியை கண்டு அந்த சுத்தி இருக்கிற காட்டை காட்டணும் எங்க பார்த்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஏதோ விலங்குகள் மட்டும் இருக்கும்படியான காடா காட்டி இப்படி தனியா இருக்கிறார்க்கு காட்டணும் இப்ப அவருடைய எண்ணம் எங்கே வந்தது அந்த ஒ பெருமான இவ்வளவு தன்னந்தனியா இருக்கின்ற பொழுது யார் வந்து உங்களுக்கு இந்த பச்சை இலையும் பூவையும் போட்டு தண்ணீரையும் விட்டாங்க யாருன்னு தெரியலையே என்று இப்பொழுதுதான் அது திருமேனியும் திருமேனியை சுற்றி இருக்கிற பகுதியும் நினைக்கிறார் என்பான் இருக்கானே நல்ல பணியால் அருமையான பணியால் அப்பா காலத்திலிருந்து புள்ளை காலம் வரைக்கும் பணி நல்ல அருமையான அவன் ஐயா அறியனுக்கு அது தெரியும்னர் இப்ப என்ன ஐயம் இவ்வளவு தன்னன் தனித்த தண்ணீரையும் பூவையும் கொண்டு வைத்து இங்க வந்து யார் வழிபாடு செய்தா வழிபாடு கூட தெரியல இந்த பச்சளையும் பூவும் யாரு போட்டா தெரியலே என்று சொன்ன உடனே அந்த நானன் சொல்லுகிறான் தெரியுங்களா என்று சொல்லும் போது இப்ப யாரு நீங்க அருமையா ஒரு சிவ சிவாச்சாரியார் வந்து வழிபாடு செய்தார் என்று சொல்ல முடியாது ஏன் அவனுடைய பாணியில சொல்லும் அப்படிதான் சொல்லணுமே தவிர ஒரு பெரிய சிவாச்சாரிய பெருமகனார் அல்லது முப்போடும் திருமையணி திண்டுகின்ற பெரியவர் இவ்வாறு வந்து வழிபாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று அந்த அளவில் உயர்ந்த சொல்ல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நானும் அவன் தன் பாணியில திருவள்ளுவர் ரொம்ப அருமை ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் திருவள்ளுவர் பெரிய படிப்பாளியிட்ட பேசும்போது படிப்பாளியா பேசுப்பா சாதாரண ஆள்கிட்ட பேசும்போது சாதாரண பேசுப்பா ஐயா நீ வேறு என்று கேட்டாங்கன்னா சாதாரண ஒரு ஆளை பிடிச்சி இது என்ன நீவீர் கீவீருங்கிற தெரியல ஏன்பா எங்க வந்து அதுவும் தெ தென்னார்காடு மாவட்டத்துக்கு இது வளார்க்காடு மாவட்டத்துக்கு உரியது வா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் ஏன்பா எப்போ வந்து அப்படிதான் அதான் மாதிரி அது என் பேருக்குங்களா அது உனக்கு ஒவ்வொலப்படக்கூடாதுங்களா என்னப்பா நீ ஏன் பாங்குற அப்படிங்கப்படாது இல்லையா அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க சாதாரமா இருக்கும்போது நீ என்னப்பா என்று ஒரு பாக்கு அப்படின்னு கேள்வி தவிர நீவிர் யார் என்ற கேட்கறது ஒளியார் முன் உள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதி வண்ணம் குழல் திருவள்ளுவர் தான் அமைச்சர் தான் பாடுகிறார் வருகின்ற பொழுது வெளியார் முன் வான் வண்ணம் வந்திரல் உந்தையோடு மாவேட்டை ஆடி பண்டிகை குண்டி இடை தம்பி ஒன்னே ஒன்னு இளவரசே இளவரசல்ல முதியரசே அரசே முழுதுமாக இருக்கு அரசே உங்களுடைய தந்தையாரோடு கூட பல முறை நாங்க மேல வந்திருக்கிறோம் இந்த இங்க வந்து வழிபாடு செய்திருக்கிறோம் வழிபாடுன்னு கூட சொல்ல மாட்டோம் கும்பிட போட்டிருக்கிறோம் கும்பிட போட்டிருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு நாள் நாங்க வந்த போது ஒரு ஆள் இங்க குளிர்ந்த நீரி யாரோ ஒரு ஆள் எங்களுக்கு முன்ன வந்து நல்லவர் குடத்தை தண்ணி எடுத்து இது மேல ஊத்துறார் சரி ஒன்றிய இலைப்பூ சூட்டி கையில ஏதோ தலையும் கடையும் அதை தூக்கி தெல்ல போட்டார் ஒன்றியை இழைப்பூட்டி ஊட்டி ஊட்டினர் என்ன ஊட்டினா நிவேதனத்தை பொருள் அது மற்றவங்க யாருக்கும் பார்வைப்படாமலும் பெருமானுக்கு மட்டுமே திருக்கன் பார்படியா செய்யறது அவர் அங்க இருப்பார் நடைபெற ஒரு ஆள் பண்ணி அடிச்சுட்டு வந்துடும் சிந்து பூசி வேலை அவளவு அல்லவா அவ்வளவு அவ்வளவுதான் பக்தியா போய் அப்படின்னு உண்மையா செய்யறதுன்னு சொன்னா அருந்துவதால் முன்ன முன்னால் நிறுத்தி அந்த துணி அப்படியே நேரம் எடுத்து அவருக்கு மட்டுமே காட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி பிறகுனா நல்லது நல்லது அவ்வளவுக்கு நமக்கு பொறுமையும் மற்ற அமைப்பும் இருக்க முடியாது அதனால அது அறுபத்தி மூறுக்கெல்லாம் காட்டும்போது என்ன பண்றோம் கேட்டால் அவர் இங்க இருந்து அப்படியே கட்டுவார் அவர் வந்து அப்படியே தண்ணி ஊத்திட்டு தின்னா தின்னு திங்காட்டி போ தின்னா தின்னு திங்காட்டி போ தின்னா தின்ன திங்காட்டி போன்னு வந்துடுவார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் நேரம் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் பரபரக்கண்ட ஆராயும் மனைமே அப்படி பரபரப்புல போய்டும் அதனால அவன் என்ன சொன்னான் இலைப்பூ வச்சு யாரோ ஒரு ஆள் வந்து அதுக்கு ரெண்டு தழைய பூ இதெல்லாம் போட்டாடலாம் போட்டு ஊட்டி என்னமோ கையில சாதம் வச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் அப்படி முன்னால காமிச்சாங்களாம் ஊட்டி முன் பறைந்து பறைந்துனர் திடீர்னு ஒரு சொல்லு பறைந்தன ஏதோ வயல நசுனா ஏதோ சொன்னார் எனக்கு எனக்கு பறைந்து அல்ல பூட்டி மண் பறைந்து யாரு பானார் ஓர் பார்ப்பான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் பார்ப்பனர் வேறு சிவாச்சாரியார் வேறு அது பலரு கஷ்டமா தான் இருக்கு ரொம்ப காலமா இருக்கு இன்னொரு நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப காலம் முன்னால எனக்கு வயது ஏழு எட்டு இருக்கும் ராசிபுரத்தில் அப்போ எல்லாம் பாசறையாக இருந்து அப்பதான் தொடங்கிய காலம் தீக்கா எல்லாம் சேர்ந்து அப்ப ஒரு மூன்று நாள் மாநாடு சேலத்து இது ராசிபுரத்துல இது சேந்தமங்கலத்துல நாமக்கல் அண்மையில் இருக்கு சேந்தமங்கலத்துல திருமுறை அப்ப நீளமான ஒரு வினாத்தால் அச்சிட்டு எல்லோருக்கும் கொடுத்து அந்த தலைவருக்கும் கொடுத்தாங்க ரொம்ப அழகான தமிழில் அழகான வினாக்களை எடுப்பி செஞ்சிருக்காரு அதுல ஒரு வினா ரொம்ப அறுபது வருஷம் ஆயி போயிடுச்சு அதுல ஒரு வினா பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அச்சிக்கல் ஊண்ட நகருக்கு கேடுமாம் என்று உங்கள் திருமூல திருமந்திரம் சொல்ல இன்று திருக்கோவில் தரும் பார்ப்பனர் அச்சிப்பான பார்ப்பான் திருமூல திருமந்திர இருக்குன்னு தெரியணுமே தெரிஞ்சு பார்த்து எழுதி நாங்க அது வரைக்கும் நல்லது மகிழ்ச்சி நன்றி மூவாயிரம் திருமந்திரத்தில் இது ஒரு மந்திரம் பேர் திருமுறை பார்ப்பான் பிராந்தனை அச்சிக்கு ஊர் கொண்ட நகருக்கு கேடுமாம் பார்ப்பனர் திருக்கோயில சென்று அர்ச்சனை செய்தால் நகரத்துக்கு இழுக்கு மழை பெய்யாது கெடுதல் என்று எங்க நம்முடைய திருமூல திருமந்தத்தில் என்று உங்கள் திருமூல திருமந்திரம் சொல்ல இன்று கோயிலு தோறும் பார்ப்பனர் சிப்பானின் அருமையான வினா அருமையான வினா பார்ப்பனரும் திருக்கோவில் அர்ச்சனை பண்ணுகின்றவரும் இருவரும் ஒருவர் தான் என்று அவர்கள் கருதிய அறியாமை அறியாமை பார்ப்பனர் வேறு சிவாச்சாரியார் வேறு இன்னைக்கு இன்னி வரைக்கும் கொள்முனை கொடுப்பன கிடையாது இன்னை வரைக்கும் கொள்முனை கொடுப்பன வேறு அவர்கள் வேறு சிவாச்சாரியார் வேறு அவர்கள் வேறு மட்டுமல்லவர்களை யாரும் சிவபூஜை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் காயத்தறி காயத்திரியோடு அதனால அவங்க வேற இவங்க வேற அதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியே அது சிவாச்சாரியார் இரண்டாவது அவங்க தொடர் திருமேனி தொடர் திருவாத ஊரில் குடமுழுக்கு நடந்தது சிலது தெரியத்தான் வேண்டி இருக்கு தெரியாமல் என்ன பண்றது இதெல்லாம் இன உணர்வு அல்ல பொது உணர்வு சமய உணர்வு தெரியத்தான் வேணும் அதுக்காக சொல்றேன் இன உணர்வு காணும்னு சொல்லு திருப்பெருந்துறையில இருக்கும்போது திடீர்னு மேல அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த கலச நீரை எடுத்து கொட்டினாங்க கலச நீரை எடுத்து கொட்டும் காஞ்சி காம கோடிப்படம் வந்தாங்க அவர் எடுத்து ஒரு குடத்தை கூட்டிட்டார் மறு வைக்கணும்ட்டாங்க ஆமா ஆமா வைக்கணும் அவர்கள் தீண்ட கூடாது தீண்டி அவங்க செஞ்சாங்கன்னா அது கும்பாபாஷே கும்பாஷே அல்ல என்று இதெல்லாம் பாலருக்கு தெரியார் என்ன பண்ற சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் இந்த வினாபுரமாக அருமையாக கேட்டுருந்தாங்க அப்புறம் யாரும் இல்லை ஒருத்தர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளைன்னு சங்கரன் கோயில் நல்லா கருக்கிற கருப்பார் அவர் எல்லா வினாக்களுக்கும் தூக்கி அறிஞ்சார் பதில இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்த வினாவுக்கு பூவரை பதில் சொன்னாங்க அப்படி ஒரு காலம் ஆகவே இங்க பாவன் நானனுக்கு என்ன தெரியும் அதனால ஒரு பார்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பான் நானும் உங்க அப்பா வந்து பூஜை வரும்போது யாரோ ஒருத்தர் தண்ணி ஊத்துவாரு ஊற்றி ரெண்டு பூவா தலையில போடுவாரு என்னமோ அப்படி காட்டுவாரு வாயில பறைவாரு பறைவாருன்னா ஏதோ வாயில ரெண்டு சத்தம் போடுவாரு ஏன்னா அவனுக்கு அர்ச்சனை என்றோ அது வந்து வழிபாட்டு மந்திரங்கள் என்றோ தெரியாது அதனால ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதனால அந்த ஆள் வந்து இந்த தண்ணியை ஊற்றி ஏதோ எலையும் போட்டு பூவும் போட்டு செய்திருக்க வேண்டும் என்று சொன்னனாருக்கு உபதேசமாயிற்று உபதேசமாயிற்று என்ன செய்தார் அவர் முதல்ல தண்ணியை ஊற்றினார் ஆஹா அப்ப வந்து ஒரு ஆண்டவனுக்கு வழிபாடு செய்யணும்னா முத முதல் என்ன செய்யணும் முதல்ல திருமுழு காட்டணும் பூவும் தலையும் இட்டு ஓ அப்ப ஏதேனும் புவையோ எதையோ பெருமானுக்கு போடணும் இரண்டாவது மூன்றாவது என்ன சொன்ன ஊட்டி அப்ப ஏதேனும் நிவேதனம் பண்ணணும் நான்காவது என்ன சொன்னோன்னு அவற்ற சொல்லி இருக்கார் அப்ப நான்கு விதத்தில் இது மாதிரி செய்யணும் அப்ப வழிபாடு எத்தனை விதத்தில் அனாசின் நான்கு விதத்தில் மாதிரி வழிபாடு நான்கு விதத்தில் முதல்ல திருமுழு காட்டுதல் இரண்டாவது மலரிட்டு வழிபடுதல் மூன்றாவது நிவேதனம் காட்டுதல் நான்காவது வாயினால் மந்திரங்கள் சொல்லல் மந்திரங்கள் தின்னார் இவருக்கு நாம் என்ன செய்யணும் இந்த நான்கையும் செய்ய வேண்டும் என்று கருதினாராம் அப்ப நானன் அப்படி எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே பெரும்பான் கொஞ்சமா அறிவுறுத்தலா இருப்பாருங்க முதல திருமேனியை காட்டினார் ஆஹா தனியராய் இருந்தார் என்னே என்ற ஒரு உணர்ச்சி வந்தது அதன் தன்னுடைய திருமேனி மேல இருக்கிற அந்த பூவும் இலையும் கீழே தண்ணீருமா இது பார்த்தார் இது யார் செய்தது இவ்வளவு தனியா தன்னந்தனியா இருக்கும்போது உடனே நானன் சொல்ல அப்படியானால் இந்த நான்கன் தான் பெருமானை மகிழ்ச்சிப்படுத்துவது என்று கருதி கொண்டார் கருதி கொண்டு இன்னும் அவன் செய்தாகும் இன்றும் அவன் செய்ததாகும் என்றான் ஐயா அது மாதிரி வந்து நான் உங்க அப்பா காலத்தில் வந்தபோது ஒருத்தர் செய்தார் ஒரு பார்ப்பனர் செய்தார் இன்னைக்கு அவர் தான் செய்திருக்கணும் போங்க அப்படின்னு சொல்லி உண்மை தாம் பட்டது அப்படியே ஒழிவின்ற பண்ணிட்டார் அப்போ பெருமான் வந்து நம்மிடத்தில் இருந்து எதை பெருணுன்னு விரும்புகிறார் இந்த நான்கு விதத்தில் விரும்புகிறார் என்ன நான்கு திருமுழுக்கு ஆட்டுதல் மலரட்டு மேலே வைத்தல் மூன்றாவது நிவேதனம் காட்டுதல் நான்காவது வாயினால் ஏதேனும் போற்றி உரை செய்தல் என்று சொன்ன திருமூல திருமந்திரத்துல புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு ஏதேனும் புண்ணியம்னா செய்யணும்னு சொன்னா நீ ஒரே அப்பா முடியாதுப்பா இப்ப குருமூர்த்தியில் கட்டுறாருன்னா லட்சக்கணக்கில் போட்டு கட்டி ராஜகோபுரம் கட்டி பெருமாள் செய்கிறாங்க இல்ல சாதாரண ஒரு அடியோடு செய்ய முடியுமா என்ன சாமி செய்யணும்னாரு புண்ணியம் செய்யணுமாப்பா ஆமானார் கொஞ்சம் தண்ணி இல்லை இருக்கு ரெண்டு பூ இருக்கு போதும்படா போடுற புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு இது கொண்டு ஆண்டவன் அருள் செய்வான அண்ணல் அது கண்டு அருள் குறியா இருக்கும் திருமந்திரம் இந்த ரெண்டு வச்சா போதும்டா ஆண்டவன்